வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று எண்பதாவது செய்திச்சேவை ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் சிலை கடத்தல் வழக்கில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத தமிழக தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் உள்ளிட்டோருக்கு எதிராக சிறப்பு அதிகாரி போன் மாணிக்கவில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பதினொன்றாம் வகுப்பிலேயே நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது ஒட்டுநர் உரிமத்தை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாகர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சங்குமாள் ஓலைக்குடா கடல் நூறு மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மருத்துவ படிப்பிற்கான இடங்களை நீட் தேர்வை இரண்டாவது முறையாக எழுதியவர்களே அதிகம் பெறவுள்ளதாக தேசிய தேர்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் ஏழை மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இவர்களுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகையை பாதியாக அரசு குறைத்துள்ளது தமிழகத்தில் இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் உரிய அரசு அங்கீகாரமின்றி பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் ஜாமல்பூரில் உள்ள ஹைகோர்ட் வளாகத்தில் தீ விபத்து நேரிட்டுள்ளது விபத்து தொடர்பாக தகவல் அறிந்தும் தீயணைப்பு படைவீரர்கள் காவல்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்திய ராணுவம் மீண்டும் சர்ஜிக்கல் ஸ்டிரைக் நடத்தும் என்ற அச்சம் காரணமாக ஓரம் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான் ராணுவம் மூடி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன ராம் கோயில் கட்டப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சிவசேனை தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சஞ்சய் ராவுத் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை மையமாக கொண்டு இயங்கும் பெட்ரோலியம் நிறுவனம் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது சமாஜ்வாதி மூத்த தலைவர் முலாயம் சிங் யாதவை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சந்தித்து பேசினார் பண மோசடி வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஆசித் அலி சர்தாரி கைது செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கும் வரி மன்னிப்பு திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தானியர்கள் அனைவரும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தங்களது சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார் இலங்கையில் தேவாலயத்தில் தற்போது தற்கொலை குண்டு தாக்குதலில் வெடித்து தலை மற்றும் உடல் பாகங்கள் தற்கொலை தாரியான முகமது ஆசாத்துடையது என்று மரபணு சோதனையில் தெரியவந்துள்ளது சீனாவுக்கும் ஹாங்காங்க்கும் இடையே முடிவாகியுள்ள கைதி மாற்ற ஒப்பந்தத்தை எதிர்த்து ஹாங்காங் மக்கள் வீதிகளில் போராட ஆரம்பித்துள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மூதிய உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை காண வந்த விஜய் மல்லையாவை நோக்கி அங்கிருந்த இந்தியர்கள் திருடன் திருடன் என்று கோஷமிட்டுள்ளனர் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கும் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்ட வேண்டுமென்றால் வங்கிகளை மறுசீரமைப்பு செய்வதும் லாபம் குறைவான சிறிய வங்கிகளை பெரிய பொதுத்துறை வங்கிகளோடு இணைப்பது அவசியமாகும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவின் இறக்குமதி தொன்னூற்றி குறைந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் நடைபெற்ற இருபது ஒவர் மற்றும் ஐம்பது ஒவர் உலகக்கோப்பையை இந்தியா வெள்ள காரணமாக இருந்த இந்திய அணியின் நட்சத்திர வீரர் யுவராஜ் சிங் தனது ஒய்வு முடிவை அறிவித்துள்ளார் இந்திய ஆஸ்திரேலிய உலகக்கோப்பை போட்டியில் இந்திய ரசிகர்களின் எண்ணிக்கை ஆறுவாரம் ஆஸ்திரேலிய ரசிகர்களை விடுஞ்சியது ஒய்வை அறிவித்துள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கிற்கு இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளா் ஸ்டுவட் ராட் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை தொடரில் காயம் காரணமாக ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பரான முகமது ஷஷா காயம் காரணமாக நாடு திரும்புவதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது பிரெஞ்ச் பகிர்ந்த டென்னிஸ் போட்டியில் நடால் பனிரெண்டாவது முறையாகவும் சாம்பியன் ஆகியுள்ளார் திரைச்செய்திகள் தல அறுவது படத்தில் நடிகர் அஜித் ரேசராக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரபல நகைச்சுவை நடிகரும் கதை திரைக்கதை ஆசிரியரும் வசனகர்த்தாவும் நாடக கலைஞருமான ரேசி மோகன் மாரடைப்பால் சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்